லாட்டிலியின் நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மேலும் நீங்க எளிய மறந்து பூவரசம் மர பட்டையை பொடியாக்கி அரை ஸ்பூன் எடுத்து அதனுடன் பணங்கற்கண்டு சேர்த்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை பருகி வந்தால் செதில் செதிலாக தோல் எழுந்து கொட்டக்கூடிய சூரியாசிஸ் தோல் நோய்கள் எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்